அவர்கள் கூறியதாவது வந்து சொன்னதற்கும் தொழுகைக்கும் இடையே நபி சலுல்லு அலிஹல்ல அவர்கள் எழுந்து சுருக்கமாக இரண்டு ரகாத்துகள் தோல்வார்கள் இக்காம சொல்வதற்காக முவார்தீன் அவர்களிடம் வரும் வரை வலதுபுறம் சாய்ந்து படுத்துக்